ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து ஏழு நிலத்தில் முன்னம் வந்து ஏழு நிலத்தில் முன்னம் வந்து எங்கள் குழாம்புகுந்து எங்கள் குழாம்புகுந்து எங்கள் குழாம்புகுந்து ஊடு மணமுடையீர்கள் வரம்பொழி ஓடு மணமுடையீர்கள் வரம்பொழி ீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ வந்தொல்லை கூடுமினோ வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நாடு நகரமும் நன்கரிய நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு நமோ நாராய நமோநாராயணாயவென்னு பாடுமணமுடை பத்தருள்ளீர் பாடுமணமுழைப்பத்தருள்ளீர் பாடுமணமுடைப்பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கோருமினு வந்து பல்லாண்டு கோருமின வந்து பல்லாண்டு கோருமினு